வணக்கம் ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து நாராயண முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று லேண்டர் விக்ரம் செப்டம்பர் நாலாம் தேதி சந்திரனின் மேற்பரப்புக்கு மிக அருகில் வரும் இரண்டு டிஜிட்டல் கட்டண தீர்வுகளை மேம் மேம்படுத்துவதற்காக டெபிட் கார்டுகளை அகற்றுவதை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி நோக்கமாக கொண்டுள்ளது மூன்று பஜ்ரங் புனியா மற்றும் நீபா மாலிக் இந்த இரண்டு விளையாட்டு வீரர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது இனி இன்றைய பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று உலக கொசு தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பிரதமர் மோடி எந்த மூன்று நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் மூன்று சந்திரயான் இரண்டு விண்வெளிக்கு எந்த ஏவுகணை வாகனம் மூலம் ஏவப்பட்டது நன்றி மீண்டும் சந்திப்போம்